நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அளமேலும் நம்ம இன்னைக்கு செய்யப்படுறது கேழ்வரகு முள்ளங்கி அடை செய்ய தேவையான பொருட்கள் கேழ்வரகு மாவு ஒரு கப் முள்ளங்கி தேவையான அளவு உப்பு ருசி கேற்ப மஞ்சப்படி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் கொத்தமந்தி தழை சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு செய்முறை நம்ம முதல்ல முள்ளங்கிய கிளீன் பண்ணிட்டு அதை தூளை நீக்கிட்டு துருவி வச்சுப்போம் ஒரு பவுலில் அதை போட்டுடலாம் துருவினதை அது கூட கேவரு மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் கையில் அப்புறம் உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி கலந்துருவோம் மஞ்சப்படி மிளகாத்தூள் எள்ளு சீரகம் இதெல்லாம் கலந்துருவோம் கொத்தமல்லி தவி ஃபைனாக ஷாப் பண்ணி அதையும் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை அடை மாவு பதறத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சிடலாம் தவா வச்சுருவோம் தவா காஞ்சதும் அதனால் எண்ணெய் கொஞ்சம் விட்டுடுவோம் எண்ணெய் விட்டுட்டு இந்த அடை மாவு தட்டி அதில் போட்டு ரெண்டு பக்கமும் போட்டு திருப்பி எடுப்போம் கொஞ்சம் நிதானமாக வேகும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் நல்லா வெந்த ஒன்று எடுத்தோம்னா சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கேழ்வரகு முள்ளங்கி அடை தயார் முளைங்க பிடிக்காதுன்னு சொல்ற குழந்தைங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம்